विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமாக அய்ய வைலியம் வீணன் ஸ்ரீஷர் உத்தவரை பார்த்து அப்பனேங்கிறார் தாத்த கீதையில் பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்லுவார் நகி கல்யாணக்கிருக்க துர்கதிம் தாத்தி அது மாதிரி ஹே தாத்த உத்தவரே அப்பனே உத்தவா பத்தச முக்த வைலக்ஷியம் தே வதாமி பத்தனுடைய முக்தனுடைய லக்ஷணத்தை சொல்கிறேன் எப்படி ஏகர் விருதர்ணோத்ம பரமாத்மனோன்னு சப்ளை பண்ணிக்கணும் ஜீவாத்மபரமாத்மனோ ஜீவாத்மன முயனஷியம் தேவது ஏகர்ன்னா ஒரே சரீரம் இந்த சரீரத்தில் ஜீவாத்மாவும் இருக்கார் பரமாத்மாவும் இருக்கார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இதை அடுத்த ஸ்லோகத்திலருந்து விளக்கி சொல்ல போகிறார் கிருஷ்ணர் ஆக ஒரே சரீரத்துக்குள்ள ரெண்டு ஆத்மா இருக்கு பத்தாத்மானு சொல்லப்படுற ஜீவாத்மா முக்தாத்மான்னு சொல்லப்படுற பரமாத்மா ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட தர்மங்களை உடையது ஒரே சரீரத்தில் தான் இருக்குது அதோட பேதத்தை சொல்றேன் ஒருத்தர் வந்து ஆள்றவராக இருக்கார் இன்னொருத்தர் ஆளப்படுறவராக இருக்கார் ஒருத்தர் ஆனந்தமானவரா இருக்கார் ஒருத்தர் துக்கியா இருக்கார் ஒருத்தர் முக்தன் இன்னொருத்தர் சம்சாரி பத்தன் இப்படி இருக்கிற இந்த பேதத்தை விளக்கி சொல்றேன் புரியற மாதிரி சொல்றேன் ஆஹா பரமாத்மா அங்க அங்கே இருக்கார்னு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரே சரீரத்தில் இருக்கிறார்கள் இது உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு மரத்தில் இரு பறவைகள் அப்புறம் வந்து வெயிலும் நிழலும் போல அப்படின்னு கட்டோபனிஷத்தில் இப்படிலாம் பல இடங்களில் மந்திரங்களில் சொல்லப்பட்டுருக்கு அந்த விஷயத்தை இங்கே உபதேசம் பண்ணுறேங்கிறார் ஏக தர்மிணி ஸ்திதையோ விருத்த தர்மிணோ வைலக்ஷியம் தேவதாமி பத்தசிய முக்தசிய பத்தமுக்தயோகோ அர்த்தம் பண்ணிக்கணும் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம்